வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் திருக்குறளை உலகிற்கு அழித்த மிகப்பெரிய இந்த மந்திரத்தின் பொருளை நாம் எந்த அளவிற்கு உள்வாங்கியிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய கேள்வி நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரியும் நடக்கக்கூடிய அனைத்திற்கும் நாம் தான் காரணம் என்று ஆனாலும் கூட எல்லோருமே அன்றாட வாழ்க்கையில் தவறுகளை செய்து கொண்டேதான் இருக்கிறோம் அதற்கான காரணம் என்ன என்றால் நாம் செய்யக்கூடிய தவறு அந்த தவறினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இவற்றை ஆராய்ந்து அறிவதில்லை அவ்வாறு ஆராய்ந்து அறிந்தோமானால் நிச்சயமாக யாருமே தவறு செய்ய முயற்சிக்க மாட்டோம் எப்படி பட்டாம்பூச்சிகள் பருவமழை காலத்தில் தன்னுடைய இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து வேறொரு இடத்திற்கு செல்கிறது ஏனென்றால் இங்கு இருந்தால் நமக்கு தீமை ஏற்படும் இங்கு அடிக்கக்கூடிய காற்றில் நம்மால் எதிர்கொள்ள முடியாது என்பது அதற்கு தெரியும் அதை உணர்ந்த பட்டாம்பூழ்ச்சிகள் தன் இடத்தை மாற்றிக்கொள்ளும் அதே போல நாமும் இந்த செயல்பாடுகளை செய்தால் நமக்கு விளைவாக இன்னது நேரிடும் என்பதனை உணர்ந்திருக்க வேண்டும் நடுநிலையோடு இருப்பவர்கள் நிச்சயமாக தம்முடைய மனசாட்சிக்கு பயப்பட்டு அல்லது தன்னுடைய நெஞ்சத்திற்கு பயப்பட்டு வாழ்வார்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன் இதை செய்தால் என்ன நேரிடும் என்பதனை ஆராய்ந்து அறிந்துதான் செய்வார்கள் அவ்வாறு ஆராய்ந்து அறிபவர்கள் தவறு செய்வதில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பெரும்பாலானோர் தவறுகளை செய்த பிறகுதான் சிந்தித்து பார்க்கிறோம் நாம் இதை செய்திருக்க கூடாது என்று உணரும் பொழுது அதனால் நாம் செய்த பின்விளைகளை தந்தித்து முடித்திருப்போம் ஆகையினால் ஒரு செயல்பாடுகளை செய்வதற்கு இதை செய்தால் நமக்கு நன்மை ஏற்படுமா அவ்வாறு நன்மை ஏற்படுமாயின் இது சரியானதுதானா என்பதனை ஆராய்ந்தறிய வேண்டும் ஓரன்றி ஆராய்ந்தறியாமல் ஒரு செயல்பாட்டை செய்துவிட்டோமானால் பின் விளைவைகளுக்கும் நாம் தான் பொறுப்பு ஆகையால் தான் வல்லுவர் சொல்லும் ஒருவர் தன்னுடைய நெஞ்சம் அறிந்து தவறு செய்யும் பொழுது அதனால் நாம் கெட்டொழிய போகிறோம் என்று உணர வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம் ஒருவேளை இந்த தவறுகளை செய்தால் நிச்சயமாக நமக்கு தீமைகள் என்று நாம் உணர்ந்தோமானால் அந்த தவறுகளை செய்வதற்கு அஞ்சு ஒப்பா இந்த தவறை செய்வதால் நமக்கு என்ன நேர்ந்தாலும் சரி என்ற சிந்தனைக்கு சென்றோமானால் நிச்சயமாக எந்த காலகட்டத்திலும் நாம் நடுநிலையை வகிக்கவே முடியாது ஆகையினால் நெஞ்சமறிந்து தவறு செய்ய முடிந்தவரை தவிர்த்துக் கொள்வோம் அவாறு செய்வதற்கு அந்த தவறினால் ஏற்படக்கூடிய தீமைகளை அலசி ஆராய்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூத்தி பதினாறு கெடுவல்யன் என்பதிக தன்னெஞ்சம் நடுவுரியி அல்ல மீண்டும் குரல் கெடுவல்யன் என்பதிக தன்னெஞ்சம் நடுவுரியி அல்ல செய்யின் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி